பழம் இல்லை என்றால் தண்ணீர் மூலம் நோன்பு திறக்கட்டும் அதுவே சுகாதாரமாகும் என்று நபி சொல்லாகும் செல்லம் அவர்கள் கூறிவிட்டு ஏழைகளுக்கு தர்மம் தருவது ஒரு தர்மம் மட்டும்தான் நெருங்கிய உறவினருக்கு தருமம் செய்வது இரண்டு கோழிகளாகும் ஒன்று தர்மம் மற்றொன்று உறவை இணைத்து வாழுதல் என்றும் கூறினார்கள் திருமிதி 658-695 இது ஹசன் என திருமதியுமாம் கூறுகிறார்கள்